திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருநாகை காரோணம் திருவிருத்தம் திருச்சிற்றம்பலம் வடிவுடை மாமலை மங்கை பங்க கங்கை வார்ச்சடைய் கடிகமழ் சோலை சுலபம் கடல் காரோணனே பிடி மதவாரணம் பேணும் துரக நிற்க பிரியம் இடி குரல் வெள்ளேறு தேருமின் இதன்னை கொல்யம் இறையே கற்றார்பையில் கடலாகை காரோணத்தின் கண்ணுதலே விற்றாங்கி அகரம் வேலெடுங் கண்ணீவியன் கரமே நற்றாள் நெடுஞ்சிலை நான் வலித்தகரனின் கரமே செற்றார் புறஞ்செற்ற சேவகமென்னைக்கு செப்புமினே தூமென்மல்கனை கோத்து தீவேள்வி தொழிற்படுத்த காமன் பொடிபட காய்ந்த கடல் நாகை காரோணனின் நாமம் பரவி நமச்சிவாய வென்னும் சாமன் துரை கத் தருதி கண்டாயங்கள் சங்கரதேம் பழிவழியோடிய பாவி பரிதலை குண்டர் தங்கள் மொழி வழியோடி முடிவேன் முடியாமை காத்துக் கொண்டாய் கழிவழியோதம் புலபு கடல்லாகை வெண் வழிழியாளும் வண்ணம் அளை வானவனேம் செந்துவர்வாய் வாய் கருங்கண்ணினை வெண்ணகைத்தேன் மொழியர் வந்து வலம் செய்து மானடமாடமலிந்த செல்வர் கந்தமலி பொழில் சூழ்கடல் நாகை காரோணமென்றும் சிந்தை செய்வாரை பிரியாதிருக்கும் திருமங்க ஏம் பனைபுரை கைமதையானை உரித்த பரஞ்சுடரேம் கனை கடல் சூழ்தரனாகை காரோணத்தை கண்ணுதலே மனை துறந்துணாவல்ல மண்குண்டர் மயக்க நீக்கி என கென்னினியான் செய்யும் இச்சைகளே சீர்மலி செல்வம் பெருதுடைய செம்பொன் மாமலையே கார்மலி சோலை சுளபு கடல்லகை காரோணே வார்மலிமென்முலையார் பலிவந்திட சென்றிருந்து ஊர் ஊர்மலி பிச்சை கொண்டுண்பது மாதிமையோவுரையே வங்கம் மலிகடல் நாகை காரோணத்தெம்வானவனே எங்கள் பெருமானோர் விண்ணப்பம் உண்டது கேட்டருளீர் கங்கை சடையுட்கரந்தாயக்கள்ளத்தை மெள்ளவுமை நங்கை அரியல்லாது கண்டாயங்கள் நாயகனே கருந்தடங் கண்ணியும் தானு கடல் நாகை இருந்த திருமலை என்றிரைஞ்ச ஆதன்றெடுக்கலுற்ற பெருந்தலை பத்தும் இருபது தோளும் பிதிர்ந்தலற இருந்தருளி செய்ததே மற்றும் செய்திலே சுவாமி காயரோகணேஸ்வரர் அம்பாள் கருந்தடங்கண்ணி திருச்சிற்றம்பலம்